நற்றிணை வானொலியோ இன்றைய தகவல் தொழிலை வழங்குகிறார் திருவாரூர் மாவட்டம் சேந்தமங்கலத்திலிருந்து ஓய்வு பெற்ற நல்லாசிரியை சா தேன்மொழி முத்துக்குமர சுவாமிவான் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் சிந்திப்பதற்கு நேரத்தை ஒதுக்குங்கள் ஏனெனில் அதுவே சிறகடித்து பறப்பதற்கு சக்தியை தரும் விளையாடுவதற்கு நேரத்தை ஒதுக்குங்கள் அதுவே நோயற்ற வாழ்வின் உன்னத மருந்தாக அமையும் படிப்பதற்கு நேரத்தை ஒதுக்குங்கள் ஏனெனில் அதுவே வெற்றியின் பாதையாக அமையும் அன்பு காட்ட நேரத்தை ஒதுக்குங்கள் ஏனெனில் அதுதான் மனித நேயத்தின் மையமாக அமையும் சிரித்து மகிழ நேரத்தை ஒதுக்கு ஏனெனில் அதுவே உங்களது இதய ராகமாக அமையும் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நணயம் செய்திவிடல் என்கிறார் வள்ளுவர் அதாவது நமக்கு ஒருவர் துன்பம் செய்தாலும் அவர் வெட்கப்படும்படியாக நாம் அவருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்கிறார் வள்ளுவர் எனவே நாம் நல்லதை நினைப்போம் நல்லதை செய்வோம் நல்லதே நடப்போம் தென்புறம் என்றோர் அழகிய கிராமத்தில் ராஜதுரை எனும் பண்ணையார் வாழ்ந்து வந்தார் அவரது மகனின் பெயர் அருண் அருண் வகுப்பு தோழன் ராஜா இருவரும் பத்தாம் வகுப்பில் சேர்ந்து படித்தார்கள் ராஜாவின் தந்தை முத்தையா பண்ணையார் ராஜதுரையின் தோட்டத்தில் வேலை செய்து வந்தார் காலாண்டு தேர்வில் ராஜா முதல் மதிப்பெண் பெற்றதை அறிந்து பண்ணையார் பொறாமை கொண்டார் ஆகவே அவர் முத்தையாவை அழைத்து உன் மகனுக்கு நீ என்ன சாப்பாடு கொடு ாய் அவன் வகுப்பில் முதலிடத்தில் இருக்கிறானாமே எப்படி என்று கேட்டார் முத்தையா ஐயா நீங்கள் எனக்கு சம்பளமாக கொடுக்கும் உங்கள் வயலில் விளையும் தானியங்களையும் காய்கறிகளையும் கீரையையும் தான் நான் அவனுக்கு உணவாக தருகிறேன் என்று பணிவாக கூறினார் அதை கோபம் கொண்டு இனி நீ என் வயலில் உள்ள தானிய பயிர்கள் காய்கறிகள் கீரைகள் எதையும் உன் வீட்டுக்கு எடுத்து செல்ல கூடாது கூலியாக பணத்தை மட்டும் பெற்றுக்கொள் என்று கட்டளையிட்டார் பண்ணையார் தன் தோட்டத்தில் விளைந்த தானியங்களையும் காய்கறிகளையும் கீரையையும் அதிகமாக கொடுத்து பார்த்தார் ஆனால் அவன் படிப்பில் சிறிதும் முன்னேறவில்லை ஏனென்றால் அருணிடம் ஒரு கணினி இருந்தது எப்போதும் அதில் வீடியோ கேம்ஸ் சமூக வலைதளங்கள் என அவன் நேரத்தை வீணாக்கியதால் தன் பாடப்புத்தகங்களை சுமையாக நினைத்தான் கவனம் படித்துக்கொண்டிருந்தான் சில மாதங்களுக்கு பிறகு அரையாண்டு தேர்வுகள் வந்தன ராஜா தேர்வுகளை அமைதியாக எழுதி கொண்டிருந்தான் ஆனால் அருணுக்கு படித்தவை எதுவும் நினைவிற்கு வரவில்லை பெரும்பாலான கேள்விகளுக்கான பதில்கள் பாதியிலே மறந்து போயின அவன் அழ ஆரம்பித்து விட்டான் இதனை கண்ட ராஜா அருணுக்கு உதவ முன் அவன் அருணை தனியே அழைத்து நம் அனைவருக்கும் போதுமான நினைவாற்றலை கடவுள் தந்திருக்கின்றார் நாம் அதை முறையாக பயன்படுத்தினால் நாம் நம் வெற்றியே அடையலாம் என்று கூறி பாடத்தை நினைவில் கொள்ள கடைபிடிக்கும் முறைகளை அவனுக்கு சொல்லிக் கொடுத்தான் அடுத்த இரண்டு மாதங்களில் அருணின் நினைவாற்றலில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டது நம்பிக்கையோடு அரசு பொது தேர்வுக்கு தயாரானான் நல்ல மதிப்பெண்கள் பெற்று வெற்றியும் பெற்றான் தான் பொறாமையால் முத்தையாவை வஞ்சித்தாலும் அவன் மகன் அருணுக்கு உதவியதை நினைத்து பண்ணையார் நெகிழ்ந்தார் தன் தவறுக்காக மிகவும் வருந்தினார் மகிழ்ச்சியோடு முத்தையாவை தன் பண்ணை முழுவதற்கும் கண்காணிப்பாளராக மாற்றினார் ராஜாவின் மேற்படிப்புக்கான செலவையும் ஏற்றுக்கொண்டார் அது அன்று முதல் இரு குடும்பங்களும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள் இதிலிருந்து நாம் பொறாமைப்படக்கூடாது என்பதை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் இதையே வள்ளுவர் அழுக்காறு அவகுளி இன்னா சொல் நான்கும் இழுக்கார் என்றது அறம் என்கிறார் நாம் மற்றவரை பார்த்து ஒருபோதும் பொறாமைப்படக்கூடாது நாம் படும் பொறாமை நம்மை விடாது நாம் மற்றவரிடத்தில் போட்டி போடலாம் பொறாமை என்ற தீய குணத்தை விட்டுவிட வேண்டும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் இதுவரை உங்கள் செவிகளுக்கு தகவல் துணியால் விருது பிடித்தவர் முத்துக்குமர சுவாமி